வணக்கம் நற்றின எண் ஆயிர முன்னூறாவது செய்தி சேவை டிசம்பர் பதிமூன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு மாதம் இருபத்தி நாள் வியாழக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் அறிமளம் சே சசிகுமார் தமிழக செய்திகள் வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுப்பெற உள்ளதால் டிசம்பர் பதினைந்து பதினாறு தேதிகளில் தமிழக கடலோர மாவட்டங்களில் கனமானது முதல் மிக கனமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழ் தெலுங்கு மொழி பேசும் மக்களிடையே பிரிவினை உண்டாக்கும் வகையில் பேசியதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது தரமணி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது கஜா புயலால் சேதமடைந்த பாரதியாரின் நினைவு மண்டபத்தை தமிழக அரசே சீரமைத்து தர வேண்டுமென பாரதியாரின் பிறந்த நாள் விழாவில் பாரதி ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி மாநில நிர்வாகிகள் வரை ஆணவத்துடன் பேசியதற்கு மக்கள் தந்துள்ள மரண அடிதான் ஐந்து மாநில தேர்தல் தோல்வி என திமுக தலைவர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் எந்த கட்சி அலுவலகத்திலும் இல்லாத வகையில் நூற்று பதினான்கு அடி உயரத்தில் திமுக கொடி ஸ்டாலின் ஏற்றி வைத்தார் மூன்றாவது சுரங்கம் அமைப்பது தொடர்பாக விவசாய நிலையங்களை அடிமாட்டு விலைக்கு கையகப்படுத்துவது மிகப்பெரிய துரோகம் என்று ராமதாஸ் கூறியுள்ளார் ரிசர்வ் வங்கியின் புதிய கவர்னராக பொறுப்பேற்றுள்ள சக்தி காந்ததாஸ் தமிழகத்தில் ஐஏஎஸ் அதிகாரியாக பல்வேறு முக்கிய பொறுப்புகளில் இருபத்தி ஆண்டு காலம் பணியாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்திய செய்திகள் தமிழ்நாட்டில் அமையும் புதிய எய்ம்ஸ் மருத்துவமனைக்காக ரூபாய் ஆயிரத்தி இருநூற்று கோடி ஒதுக்கீடு செய்ய மத்திய செலவினங்களுக்கான நிதிக்குழு ஒப்புதல் அளித்துள்ளது தமிழக காவல்துறைக்கு நடப்பு ஆண்டு நிதியாக நவம்பர் முப்பது வரை ரூபாய் முப்பத்தி கோடி வழங்கப்பட்டுள்ளது இந்தியாவில் கூகுள் தேடலில் பாலிவுட் கிரிக்கெட்டை பின்னுக்கு தள்ளியது ஃபிஃபா இரண்டாயிரத்தி பதினெட்டு உலகக்கோப்பை கால்பந்து காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும் மூன்று மாநிலங்களில் பதவியேற்கும் முதலமைச்சர்கள் பெயர் தெரிய வந்துள்ளது ராஜஸ்தானில் அசோக் கெல்லாட் மத்திய பிரதேசத்தில் கமல்நாத் மற்றும் சத்தீஸ்கரில் பூபேஷ் பகேல் இடம்பெற்றுள்ளனர் மூன்று மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் பாஜகவின் வாக்குகளை காங்கிரசுடன் சேர்த்து இதர கட்சிகளும் பறித்திருப்பது தெரியவந்துள்ளது மத்திய தேர்தல் ஆணையத்தின் புள்ளி விவரத்தின்படி பாஜக இரண்டாயிரத்தி பதினான்கு பின் அதிக சதவீத வாக்குகளை இந்த முறை எழுந்துள்ளது பிரதமர் மோடி தலைமையிலான அரசு இரண்டாவது முறையாக ஆட்சிக்கு வந்தால் அது மக்களுக்கு பேரொழிவு நாட்டில் ஜனநாயகம் இருக்காது என்று முன்னாள் மத்திய அமைச்சர் யஷ்வந்த் சின்ஹா கடுமையாக விமர்சனங்களை வைத்துள்ளார் மத்திய பிரதேச மாநில தேர்தல் தோல்விக்கு முழு பெறுப்பையும் நானே ஏற்றுக்கொள்கிறேன் என பதவி விலகிய முதல்வர் சிவராஜ் சிங் சௌகான் கூறியுள்ளார் காங்கிரஸ் இல்லாத தேசத்தை உருவாக்க வேண்டும் என்று பாஜகவினர் பேசிய நிலையில் பாஜக இல்லாத காலத்தை மக்கள் உருவாக்கிவிட்டார்கள் என்று ஐந்து மாநில தேர்தல் முடிவு குறித்து சிவசேனா கட்சி கடுமையாக விமர்சனம் வெளியிட்டுள்ளது ராஜஸ்தான் மாநில முதல்வர் யார் என்பதை கட்சித் தலைவர் ராகுல் காந்தி முடிவு செய்ய வலியுறுத்தி அம்மாநில காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது டெல்டா விவசாயிகளின் வாழ்க்கையை பாதுகாக்க வலியுறுத்தி அதிமுக திமுக எம்பிக்கள் கடும் அமளியில் ஈடுபட்டதால் மாநிலங்களவை நண்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டது செய்து சீனாவுக்கு தனியாக கூகுள் தேடுபரி சேவையை அறிமுகம் செய்யும் திட்டம் இல்லை என்று கூகுள் நிறுவன தலைமை செயல் அதிகாரி சுந்தர் பிஜே தெரிவித்துள்ளார் விஜய் மல்லையாவை இந்தியாவுக்கு அனுப்ப தடையில்லை என்ற வெஸ்ட் மினிஸ்டர்ஸ் நீதிமன்றத்தின் உத்தரவு இங்கிலாந்து உள்துறை அமைச்சகத்தை வந்தடைத்துள்ளது இதுகுறித்து விரைவில் இங்கிலாந்து உள்துறை அமைச்சகம் முடிவெடுக்கும் என தெரிகிறது டைம்ஸ் பத்திரிகையின் இந்த ஆண்டின் சிறந்த நபர்கள் பட்டியலில் கொல்லப்பட்ட சவுதி பத்திரிகையாளர் ஜமால் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் ஜமால் கஷோகிஜி இடம்பெற்றிருப்பது குறித்து டைம்ஸ் பத்திரிகை குறிப்பிடும்போது சவுதி அரேபியாவின் இளவரசர் முகமது பின் சல்மானை விமர்சித்த நாகரிகமான விமர்சகர் இவர் இவர் சவுதி இளவரசர் உத்தரவின் பேரில் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது என்று கூறியுள்ளது பிரேசிலில் தென்பகுதியிலுள்ள சன் பவுலோ நகரின் தேவாலயம் ஒன்றில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் நான்கு பேர் பலியாகினர் பலர் காயமடைந்தனர் அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் அமைந்துள்ள ஃபேஸ்புக் நிறுவன அலுவலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதை அடுத்து குறிப்பிட்ட சில அலுவலகங்கள் காலி செய்யப்பட்டதால் பரபரப்பு நிலவுகிறது பிரபல சமூக வலைதள செயலியான இன்ஸ்டாகிராமிலும் வாய்ஸ் மெசேஜ் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது வணிகச் செய்திகள் முதலீட்டாளர்கள் ஆர்வத்துடன் பங்குகளை வாங்கியதால் இரண்டாவது நாளாக பங்கு சந்தையில் வர்த்தகம் ஏற்றத்துடன் நிறைவு பெற்றது கடும் பனிப்பொழிவு காரணமாக குமரி தோவாலை மலர் சந்தைகளில் பூக்களின் வரத்து குறைந்துள்ளது இதனால் பூக்களின் விலையும் பன்மடங்கு உயர்ந்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் டெஸ்ட் போட்டியில் மிட்சல் ஸ்டார்க் தன் டெஸ்ட் கிரிக்கெட் வாழ்வை தக்க ஆட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது என்று ஆஸ்திரேலிய அணி தேர்வாளரும் முன்னாள் வீரருமான மார்க் வாக் கடுமையாக விமர்சித்துள்ளார் டிசம்பர் பதினெட்டாம் தேதி ஜெய்ப்பூரில் நடைபெறும் ஐ பி எல் ஏல திருவிழாவில் மொத்தம் முன்னூற்று நாற்பத்தி ஆறு வீரர்கள் களம் காண்கின்றனர் இதில் இருநூற்று இருபத்தி ஆறு இந்திய வீரர்கள் உள்ளனர் ஆனால் இவர்களின் அடிப்படை விலை ரூபாய் இரண்டு கோடிக்கும் குறைவாகவே உள்ளது தோனி எங்கள் நாட்டு ஹீரோ அவர் எங்கள் அருகில் இருந்தால் மிகுந்த நம்பிக்கையாக உணர்வேன் என்று இந்திய அணியின் விக்கெட் ரிஷப் பந்த் பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளார் பேட்மிண்டன் தரவரிசையில் முதல் எட்டு இடங்களுக்குள் உள்ள வீரர் வீராங்கனைகள் கலந்து கொள்ளும் பி டபிள்யூ எஃப் உலக டூர் ஃபைனல்ஸ் தொடர் சீனாவில் உள்ள குவாங்ஸோ நகரில் தொடங்கியது இந்த தொடரில் ரியோ ஒலிம்பிக்கில் வெள்ளிப்பதக்கம் வென்ற இந்திய வீராங்கனையான பி வி சிந்து ஏ பிரிவில் இடம்பெற்றுள்ளார் திரைச்செய்திகள் கடந்த ஆண்டு புதியவர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் சந்தீப் கிஷன் ஸ்ரீ ரஜினா நடிப்பில் வெளியான படம் மாநகரம் இப்படத்திற்கு நல்ல விமர்சனங்கள் கிடைத்துள்ளன லோகேஷின் அடுத்த படத்தை கார்த்தி இயக்கலாம் என தகவல் வெளியான நிலையில் தற்போது அது உறுதியாகியுள்ளது கடந்த செப்டம்பர் மாதம் ஐஏஆர்ஏ குழு சார்பில் சிறந்த சர்வதேச நடிகர் விருதுக்காக மெர்சல் படத்தில் நடித்த விஜய் ஸ்டார் வார்ஸ் படத்தில் நடித்த ஜான் போய்கா கெட் அவுட் படத்தில் நடித்த டேனியல் கலூயா ஜாமி லோமஸ் படத்தில் நடித்த கிறிஸ் அட்டோ ஆகியோரின் பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டது ஆன்லைனில் நடந்த ஓட்டெடுப்பின்படி சிறந்த நடிகராக விஜய் தேர்வு செய்யப்பட்டார் விஜய் அஜித் படங்களை தொடர்ந்து தற்போது கார்த்திக் சூப்பர்ராஜ் இயக்கத்தில் ரஜினி நடத்துள்ள பேட்ட படத்திற்கு இசையமைத்திருக்கிறார் அனிருத் இந்த படத்தின் பாடல்கள் வெளியாகி எட்டடித்திருப்பதால் ரஜினி ரசிகர்கள் மத்தியில் அனிருத்திற்கான வரவேற்பு அதிகரித்துள்ளது இத்துடன் நற்றினியின் இன்றைய செய்தி சேவைகள் வணக்கம்